तापत्रय சச்சிதனா விஷோத்பதித்தாபயா வய इदं சுஞ்சமோதிபு மந்தமனம் சிஷ்டம் ஆனமி அந்தரிஷி நவயோகிஹ மூணாவது யோகி பேசுகிறார் பகவான் இந்த சிருஷ்டியை பண்ணி தானே இதுக்குள்ளே புகுந்து கொண்டு இதெல்லாம் அனுபவிக்கிறார் அப்படின்னு சொன்னார் சஹா சஹாங்கிறது இந்த இடத்துல ஜீவரூபமாக காணப்படுகிற அந்த பகவான் பிரபு சஹா பிரபு பிரபுங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் பிரகர்ஷேன தேவ திரியகாதிஷு பாதிதி பிரபு சீவ ஆத்ம பிரதியோதி குணை அப்படின்னு குணங்களுக்கு அது அப்ஜெக்டிவ் விசேஷணம் சா பிரபு ஜீவ அதாவது பகவானே ஜீவரூபமாக இருந்து அனேன ஜீவன ஆத்மனா அனுப்பிரவிஷிய திருஷ்டா ததேவ அனுப்பிராவிஷத்து அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்கிறது இல்லையா அதத்தான் இங்கே விளக்கி சொல்கிறார் அவர் சீவ அந்தர்யாமியோடு இருக்கக்கூடிய அதாவது எப்படி உபநிஷத்தில் சொல்லியிருக்கு இல்லையா ஒரே சரீரத்தில் ரெண்டு பறவைகள் துவாசுபர்ணா சையுஜா அந்த மந்திரம் இருக்குது அது மாதிரி இந்த சரீரத்தில் அத்வைத சித்தாந்தப்படி பிம்பச்சைத்தன்யம் என்று சொல்லப்படுகிற சுத்த சைத்தன்யம் அப்புறம் ஜீவச்சைதன்யம் பிரதிபிம்பச்சைத்தியம் அவச்சின்ன சைத்தன்யம் எல்லாம் சொல்கிறோம் அந்த அர்த்தத்தில் சொல்கிறோம் இங்கே சகா பிரபு ஆத்ம பிரத்யோதித்தைஹி குணைஹி புஞ்சானகா அதாவது ஆத்ம பிரத்யோதித்தை தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுத்த சைதன்யத்துடைய அனுகிரகத்தினால குணங்களை எல்லாம் அனுபவிக்கிறான் குணான் குணங்களை அனுபவித்துக்கொண்டு என்ன நினைக்கிறான் இதம் சிருஷ்டம் ஆத்மானம் மன்னியமான இக இந்த உலகத்துல இந்த உடம்புல வாழ்க்கையில சிருஷ்டம் ஆத்மானம்னா பஞ்சபூதங்களால படைக்கப்பட்ட இந்த ஷரீரத்தை இதம் சிருஷ்டம் ஆத்மானம்னா படைக்கப்பட்ட இந்த ஷரீரத்தை இக இ உலக வாழ்க்கையில் இதுதான் ஆத்மானம் மன்னியமான இதம் சிருஷ்டம் ஷரீரம் ஆத்மானம் மன்யமானகா அப்படி பண்ணிக்கணும் படைக்கப்பட்ட இந்த உடலை ஆத்மஸ்வரூபமாக நினைத்து கொண்டு இக சஜத்தை இந்த உலக வாழ்க்கையில் கட்டுண்டு விடுகிறான் பற்று கொண்டு விடுகிறான் உடம்பையே நான் நினைச்சுண்டு இந்த வாழ்க்கையில் ஆஷா பாஷங்களில் கட்டுண்டு விடுகிறான் என்பதை இந்த ஸ்லோகம் நமக்கு உபதேசம் பண்ணுகிறது ஆகையினால்தான் அவன் சம்சாரியாக காணப்படுகிறான் அத்த ஏவ சம்சரதி பாவகா என்று ஸ்ரீதரர் இதுக்கு வியாக்கியானம் பண்ணுகிறார் ஆஹ் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை இந்த அளவுல நான் பூர்த்தி பண்றேன் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் அருக்குறில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான